வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்தனம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வாசனை பொருட்களை எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது கூட்டமைப்பு படைகள் வட கரோலினாவின் பிளைமுத் நகரை தாக்கினர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சீன ஜப்பான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் யூகோஸ்லோவியா பேரரசு ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க உளவு நிறுவனமான CIA பயிற்சி அளிக்கப்பட்ட கியூபா அகதிகள் குழு ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோவை பதவியிலிருந்து அகற்றும் நோக்குடன் பிக்ஸ் விரிகுடாவில் தரையிறங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அலெக்சாண்டர் டூப் அவர்கள் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முஜ்பூர் ரஹ்மான் தலைமையில் வங்காளதேச மக்கள் குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்போடியாவில் கேமரூச் படைகள் தலைநகர் நவும்பென்னை கைப்பற்றினர் கம்போடியா அரசு சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முன்னூற்றி ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு ஒப்பந்தம் நெதர்லாந்துக்கும் சில்லி தீவுகளுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்போல்லோ பதிமூன்று விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக அவ்விண்கலம் தனது பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு பூமிக்கு திரும்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு தீரன் சின்னமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நிகிதா குருசேவ் சோவியத் ஒன்றியத்தின் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிரிமாவோ பண்டார இலங்கையின் பிரதம மந்திரி உலகின் முதல் பெண் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரம் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முத்தையா முரளிதரன் இலங்கை பந்து வீச்சாளர் ஆயிரத்தி ஆண்டு சித்தார்த் இந்திய நடிகர் ஆயிரத்தி ஆண்டு மயூரன் சுகுமாரன் இந்தோனேசியாவில் துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆஸ்திரேலிய தமிழர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி